ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஐஷா ரத்தி அல்லாமாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாகும் அலி வசல்லம் அவர்கள் உங்களில் ஒருவர் ஐம்பது வசனங்களை ஓதும் அளவுக்கு நீண்ட நேரம் அவர்கள் சஜிதா செய்வார்கள் சுபுக தொழுகைக்கு முன் இரண்டு ரகாயத்துகள் தூழ்வார்கள் பின்பு தொழுகைக்காக அழைப்பவர் அவர்களிடம் வரும் வரை தன் வள பக்கமாக திரும்பி படுப்பார்கள் புகாரி ஒன்று ஒன்று இரண்டு மூன்று